வணக்கம் ஏப்ரல் 24 நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு நச்சினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரப்புக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று புவியியல் குறியீட்டை வென்றுள்ள கருப்புக்கோழி இனமான கதர்னா மத்திய பிரதேச மாநிலத்தைச் சார்ந்தது இரண்டு மனித உடலில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இன்ஸ்டிடியம் என்ற புதிய உறுப்பு புற்றுநோய் பரவுதலை கண்டுபிடிக்க உதவுகிறது மூன்று தேசிய பரிசோதனை முகமை மையத்தின் புதிய இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் வினித் ஜோஷி என்பவர் ஆவார் நான்கு பாபர் என்னும் பெயர் கொண்ட ஏவுகணையை முதலில் சோதனை செய்த நாடு பாகிஸ்தான் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டனான மகேந்திர சிங் தோனிக்கு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ள விருதின் பெயர் என்ன இரண்டு உலக ஆர்டிஎஸம் விழிப்புணர்வு தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது மூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான கண் பார்வை குறைபாட்டை தடுக்கும் வாரமாக எந்த வாரசரிக்கப்பட்டது நான்கு நாட்டின் சுத்தமான விமான நிலையமாக எந்த விமான நிலையம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது 5. நாஷ்காம் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி